ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே அமைதியான மனத்தில் ஒருமுகப்பாட்டை அடைவதற்காக இஷ்ட தேவத்தைக்கு மாந பூஜையை செய்தல் மாணச பாராயணம் செய்தல் மானச ஜபம் செய்தல் மூன்றும் படிப்படியாக நிறைவேற்றப்பட வேண்டும் ஒருமுகப்படும் ஆற்றலை பெறுகின்ற மனம் உண்மையை உள்ளவாறு உணரும் ஆற்றலையும் பெறும் குரு சாஸ்திரங்களின் உபதேசத்தை தத்துவ ஞானோபதேசத்தை ஒருமுகப்பட்ட மனதுடன் உள்வாங்கிக் கொள்வதற்கு மானச பூஜையும் மானச பாராயணமும் மானச ஜபமும் பரமோத்தம சாதனங்களாகும் சகுண பிரம்ம ஏகரூப தியானத்தால் அதிருஷ்டசக்தியும் திருஷ்டசக்தியும் பெறப்படுகின்றன மனம் அமைதி என்னும் குணத்தை உடையதாகவும் ஒருமுகப்பாடு என்னும் குணத்தை உடையதாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் பரந்து விரியும் தன்மை உடையதாகவும் இருக்க வேண்டும் ஆன்மீக சாதகன் பரந்த மனம் படைத்தவனாக இருக்க வேண்டும் இப்பிரபஞ்சத்தையே ஈஸ்வர சரீரமாக இறைவனின் ஸ்வரூபமாக பார்ப்பதுதான் பரந்த மனத்தை அடைவதற்கு உற்ற உபாயம் பாஞ்ச பௌத்திகமான இப்பிரபஞ்சம் கணக்கில் அடங்காத எண்ணற்ற வேறுபாடுகளை உடையதாக இருக்கிறது அண்டவெளியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றெழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இந்நுழை கதிரின் நுண்ணணுப்புரைய என்று மாணிக்கவாச்சகர் திருவாஜகத்திலே திருவண்ட பகுதியிலே அருளி செய்திருக்கிறார் கூரையில் உள்ள சிறு துவாரத்தின் வழியாக சூரிய கதிர்கள் அறையினுள் வரும்போது எண்ணற்ற துகள்கள் இவ்வூனக்கண்களுக்கு புலப்படுவதைப் போல அண்ட சராச்சரங்கள் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் நான் பரந்த பிரபஞ்சத்தோடு என்னை இணைத்து கொள்கிறேன் இம்மாபெரும் படைப்பில் நானும் ஒரு சிறு அம்சம் இம்மாபெரும் படைப்பில் எனது உடலும் உள்ளமும் உயிராகிய நானும் சிறு அம்சங்கள் இப்பிரபஞ்சத்தில் எண்ணற்ற உடல்கள் இருக்கின்றன முட்டையிலிருந்து பிறக்கின்ற உடல்கள் வியர்வையிலிருந்து தோன்றுகின்ற உடல்கள் கருப்பையிலிருந்து தோன்றுகின்ற உடல்கள் பூமியை பிளந்து கொண்டு தோன்றுகின்ற உடல்கள் என எண்ணற்ற உயிர்களுக்கு எண்ணற்ற உடல்கள் இருக்கின்றன ஜடப்பொருட்களும் சேதனப் பொருட்களும் கணக்கில் அடங்காதவை ஓரறிவை வெளிப்படுத்தும் உடல்கள் ஈரறிவை வெளிப்படுத்தும் உடல்கள் மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உடல்கள் பகுத்தறிவாகிய ஆறாம் அறிவை வெளிப்படுத்தும் உடல்கள் இவ்வாறு உள்ளத்தோடு இணைந்து வாழ்கின்ற உயிர்களுக்கு உடல்கள் பல எண்ணற்ற உடல்களும் எண்ணற்ற உள்ளங்களும் எண்ணற்ற உலகங்களும் இறைவனின் மாயத்தோற்றம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இறைவன் விளங்குகிறார் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் மட்டுமல்ல எல்லா வடிவங்களும் அவரே சஹசிரசீருஷா புருஷ சஹசிராக்ஷ்ரபாத் வேற்றாகி விண்ணாகி நின்றாய்போற்றி மேளாமேயாள் என்னைக் கொண்டாய் போற்றீ ஊற்றாகி உள்ளே ஒலித்தாய்போற்றி ஓவாதசத்தத்து ஒலியே போற்றீ ஆற்றாகி எங்கே அமர்ந்தாய்ப் போற்றீ ஆரங்கம் நாள் வேதமானாய் காற்றாகி எங்கும் கலந்தாய்ப் போற்றீ காற்றாகி எங்கும் கலந்தாய்போற்றீ எண்ணற்ற மனித உடல்கள் ஆண் பெண் வேறுபாடுகள் நிற வேறுபாடுகள் கலாச்சார வேறுபாடுகள் மத வேறுபாடுகள் குழந்தை இளைஞன் நடுவயது முதுமை உடைய அனைத்து வகையான உடல் வேறுபாடுகள் கணக்கில் அடங்காத கருத்துக்கள் எண்ணற்ற அறிவு துறைகள் பரந்த கடல் விரிந்த ஆகாயம் நெடுதுயர்ந்த மரங்கள் சோலைகள் பாலைவனங்கள் ஆரோக்கியமானவர்கள் நோய்மிக்கவர்கள் இப்படி எத்தனையோ வகையான வேற்றுமை அனுபவங்களை விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் இடைவிடாது அனுபவித்து வருகிறோம் இவை அனைத்தும் பரம்பொருளின் மாயத்தோற்றங்கள் மாய வெளிப்பாடுகளே ஆகும் மகாமாயையாகிய பிரகிருத்தியின் விகிருத்தி இது ஈஸ்வரனின் வெளிப்பாடு நான் இந்த பிரபஞ்சத்தை மதிக்கிறேன் இதனை விருப்பு வெறுப்பில்லாமல் காண்கிறேன் விருப்பு வெறுப்பற்ற பார்வையே தெய்வீகப் பார்வையாகும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தெய்வீகப் பார்வையை கொண்டு விஸ்வரூபத்தை காட்டி அருளினார் பிரபஞ்சத்தை விருப்பு வெறுப்பில்லாமல் பார்ப்பதே விஸ்வரூப தரிசனமாகும் நன்மை தீமை அனைத்தையும் விருப்பு வெறுப்பின்றி பார்ப்போமாக விஸ்வரூபத்தை போற்றுவோமாக இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே பரம்பொருளின் வெளிப்பாடாக உணர்வோமாக இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஓம் விஸ்வஸ்மை நமகா ஓம் விஸ்வஸ்மை நமகா ஓம் விஸ்வஸ்மை நம அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிஓம்